பிரபிஜாத்தை கணையமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நம பிரயணையுலே நவோர் மாணமாவே சத்தம் பரம் புருஷமு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிரயாண கால ஸ்மரணத்துக்கான உபதேசத்தை பண்ணி கொண்டிருக்கிறார் பிரயாண காலம்னு சொன்னால் இந்த ஜீவன் ஷரீரத்தை விட்டு கிளம்புற போது அப்படின்னு அர்த்தம் ஆனால் எந்த நேரம் வேணாலும் ஜீவன் ஷரீரத்தை விட்டு கிளம்பலாம் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஷரீரத்தை விட்டு கிளம்புறத்துக்கு நாமளே ஒரு தீர்மானத்தை கூட பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே உபதேசம் பண்ணப்படுகிறது இதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம் பகவானுடைய ஸ்வரூபம் என்ன பகவானுடைய லக்ஷணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த கவிம் புராணம் அனுசாசித்தாரம் இதெல்லாம் பகவானுடைய லட்சணங்கள் அந்த பகவானுடைய லக்ஷணங்களை தியானம் பண்ணுவதன் மூலம் பகவானை தியானம் பண்ணுறோம் அப்படி பகவானை தியானம் பண்ணுறபோது எப்படி அந்த பிரயாண காலத்தில் தியானம் பண்ணணுங்கிற விஷயத்தை இங்கே உபதேசம் பண்ணுற இதுக்கு முன்னால் எல்லாம் ப்ரிப்ரேஷன் ஆனால் இப்போ நேரடியாக விஷயத்துக்கு போகிறார் ஆனால் இது ரொம்ப நாள் நாம் பண்ணி பழகிருக்கணும் அப்போத்தான் பிரயாண காலத்தில் நாம் சரீரத்திலேருந்து நம்மளை பிரிச்சுண்டு போக முடியும் இது நம்ம வில்லிங்கிலேயே சரீரத்திலேருந்து பிரிச்சுண்டு போகிறதாகத்தான் இங்கே உபதேசம் காணப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்றது யோக பலேன இன்னும் விளக்கி சொல்ல போகிறார் பிராண காலே பிரயாண காலே சொன்ன மரண சமயத்துல ஆனால் இதை அடிக்கடி பண்ணி பழகிருக்கலாம் அச்சலேன மனசா அச்சலேன மனசான்னா அசையாத மனத்தோடு இந்த உலக வாழ்க்கையில பற்று இல்லாமத்தான் ஒருத்தன் இந்த தியானத்தை பண்ண முடியும் இந்த ஸ்லோகத்துல பகவான் பகவானை தியானம் பண்ணி கொண்டிருந்த போதிலும் மரண சமயத்தில் எப்படியெல்லாம் முயற்சி பண்ணி இந்த பிரயாணத்தை நல்லபடியாக பிரயாணம்னா இந்த மரணத்தை சிறப்புடையதாக ஆக்க முடியுமோ அதுக்கான வழியை சொல்கிறார் எந்த நாடி வழியாக உடம்பிலிருந்து பிராணனை பிரித்து கொண்டு பகவானை அடைகிறோம் என்பது பற்றி இங்கே சொல்லப்படுறது பிரயாணக்காலே பக்தியான்னு எடுத்துப்போம் முதல்ல பக்தியான்னு சொன்னால் பகவானிடத்தில் பரிபூர்ண பக்தியோட பக்திங்கிறத இங்கே மோட்சத்தை அடையணும் அதாவது மோக்ஷத்தை அடையணுங்கிற ஒரு ஆசையோட இறைவனை அடையணுங்கிறதும் முக்தியை அடையணுங்கிறதும் ஒன்று இறைவனை அடைய வேண்டும் வீடு அடைய வேண்டும் முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று தான் இந்த உடம்பில் இருந்து கொண்டே முக்தி அடையிறது பகவான் அடையிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அத்வைத சித்தாந்தத்தில் நிறைய உபதேசம் பண்ணுறோம் ஆனால் இங்கே சொல்லக்கூடியது என்னென்னா பிரம்மலோகத்துக்கு இந்த ஜீவன் போய் அங்கே போய் பிரம்மதேவருடைய உபதேசத்தினால அங்கடையிற ஜீவன் முக்தியை பற்றி தான் இங்கே விசேஷமாக உபதேசம் பண்ணப்படுகிறதுன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லி கொண்டிருக்கேன் ஆக பக்தியா யுக்தா பக்தியோடு தன்னை இணைத்து கொண்டு அது மட்டும் அல்ல யோக பலேனச்சேவ யோகாபியாசம் பண்ணி இந்த ஹட்ட யோகாபியாசம் பண்ணுறது மனசுல எண்ணங்களை பண்ணக்கூடிய அந்த சித்தவருத்தி நிரோத யோக அபியாசங்கள் அந்த பலம் ஆனோம் அந்த யோக சக்தியினால கிடைக்கக்கூடிய ஒரு பலத்தை பயன்படுத்தி யோக பலேனச்ச ஏவ யோக பலத்தினால தான் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது புருவோர் மத்தியே பிராணம் ஆவேசிய முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டா உள்ள தாமரையில ஹிரதய புண்டரீகம் அந்த உள்ள தாமரையில இறைவன் வெளிப்படுகிறார் அப்படின்னு கருதி பாவனை பண்ணி அங்க எண்ணங்களையெல்லாம் வெளி விஷயத்துல போகாம நிறுத்தி அந்த இறைவனையே உள்ள தாமரையில தியானம் பண்றது மலர்மிசை ஏகி இருக்கக்கூடிய இறைவனை நன்றாக தியானம் பண்ணி பிறகு ஹயத்தில் இருந்து மேல் நோக்கி செல்கிற மாதிரி பாவனை பண்ணி அந்த இடா பிங்களா சுஷும்னா நாடி அப்படின்னு மூன்று நாடிகள் முதுகுத்தண்டுல இருக்கிறது அதன் வழியாக இந்த பிராணசக்தியினுடைய பலத்தினால ஒரு பூமி ஜெயம்னெல்லாம் சொல்லப்படுறது எப்படி இந்த மூலாதாரத்திலேருந்து சஹசிராரம் வரைக்கும் இந்த சக்கரங்கள்லாம் தியானம் பண்ணுறோமே அது மாதிரி இங்கேயும் என்ன சொல்லப்படுகிறது புருவோ மத்தியன்னா ஆக்ஞா சக்கரம்னு சொல்லக்கூடிய புருவத்தினுடைய மத்தியில சம்மக்குன்னா கவனமாகன்னு அர்த்தம் கேர்ஃபுல்லா ஆவேசிய இருக்கும்படி செஞ்சு அதனால அச்சலேன மனசா அப்படி கொண்டு வச்சுட்டு அந்த இடத்துல அசையாத மனசுனால அந்த பரமம் புருஷம் திவ்யம் அனுஸ்மரன் அந்த பரமபுருஷனை இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஸ்லோகத்தின் படி அந்த கவிம் புராணம்னு இப்போ படித்தோமே அந்த ஸ்லோகத்தின்படி அந்த பரமபுருஷனை தியானம் பண்ணி அந்த பரம புருஷனை யகான்னு சொல்லி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் இருக்குது இங்கே சஹான்னு முடியறது இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தையும் பத்தாவது ஸ்லோகத்தையும் சேர்த்து பிடித்தா தெளிவாக புரியும் இருந்தாலும் நேற்றைக்கு அதை தனியாக சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லோகங்களில் நீங்கள் இன்னொன்றும் கவனிக்கணும் இந்த மீட்டர் மாறியிருக்கு சாதாரணமாக அனுஷ்டு மீட்டர்லேயே வரும் இங்கே திருஷ்டு மீட்டரில் மாறியிருக்கு ஆக இது ரொம்ப முக்கியங்கிறத காட்டுறதுக்காக இந்த மீட்டரை கொஞ்சம் மாற்றி வேதவியாசர் ஸ்ரீகிருஷ்ண அர்ஜுன சம்பாதமாக உபதேசம் பண்ணுகிறார் ஆஹ அப்படி எவனொருவன் அனுஸ்மரேத்யா இதெல்லாம் சேர்ந்து கொண்டு எவனொருவன் இவ்வாறு பண்ணி கொண்டு தியானம் பண்ணுகிறானோ சா அவன் தம் பரமம் திவ்யம் பரமம் புருஷம் உபைத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் பரமம் புருஷம் திவ்யம் யாத்தின் அதையே தான் இங்கே முடிக்கிறார் ஆக எட்டாவது ஸ்லோகத்தில் சொன்னத்துக்கு விளக்கந்தான் இந்த ஒன்பதும் பத்தும் அபியாச யோக யுக்தேன சேதசா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன்னு எட்டாவது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தை இந்த ஒன்பது பத்து ஸ்லோகங்களில் பூர்த்தி பண்ணியிருக்கார் அப்போ எப்படி படிக்கணும்னு கேட்டால் மரண சமயத்தில் பக்தியோட கூடியவனாக யோகாபியாசங்களையும் செய்து கொண்டு பூர்வ மத்தியில் நன்றாக பிராணனை நிலநிறுத்தி அசையாத மனசோட ஒன்பதாது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் அறிந்த பழமையான அதே சமயம் புதுமை மாறாத உலகத்தை ஆளுகின்ற நுண்ணியதில் நுண்ணியதாக இருக்கின்ற எல்லோருக்கும் அவரவர்களுடைய கர்ம பலனை கொடுக்கின்ற மனதால் முழுமையாக எண்ண முடியாத சூரியனை போன்று ஒளிர்கின்ற அறிவொளியை இருளுக்கும் மயக்கத்துக்கும் மோகத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளை தியானம் செய்து கொண்டு இருக்கின்றவன் அந்த பரமபுருஷனை தெய்வீகமான பரமபுருஷனை இறைவனை மோட்சத்தை அடைகிறான் அதுதான் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் எட்டு ஒம்பது பத்து மூணையும் தொடர்ந்து சிந்தித்து பாருங்கோ ரொம்ப தெளிவாக விளங்கும் இந்த கருத்துக்களை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன்